தாபம் துக்கம் அத்தியான்மிகம் அதிபதிகம் தெய்வம் சொல்லக்கூடிய முத்தாபங்கள் இருக்கின்றன அது பாவத்தின் காணமாக தான் வர்றது என்னுடைய பவதாபத்தால் சிஷ்யனாகிய என்னுடைய பிறப்பின் காண வந்த முத்தாபம் அத்தியான்மிகம் சொல்லக்கூடும் தாவத்தால் எய்திய அடைந்த துன்பம் நீங்கி அத்தகைய துக்கத்திலிருந்து விடுபட்டோனாய் உண்மிய அகண்டானந்த உண்மையாம் ஆன்மரூபம் அகண்டானந்தம் நான் சிந்தித்து பார்த்த எதிர்பார்த்த அந்த அகண்டானந்தமானது எப்படி இருக்கு உண்மையாம் அது யதார்த்தமாக இப்போது அனுபவிக்க இரண்டிருக்கிறேன் அடிப்பட்ட ஆன்மரூபம் ஆன்மான் வடிவம் ஆனந்தந்தான் மன்னி நிலை பெற்று நான் கன நேரத்தின் மகத்துவம் அடைந்தேன் என்று வந்தோ ஆச்சரியம் ஒரு சில நேரத்தில் இந்த நிலை வந்தது எனக்கு அதான் சொல்வார் வைஷ்ணவத்தில் உளுந்து நேரம் இமை அலர்கசைக்கும் நேரத்தில் ஞான வருங்கன்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு சில நேரம் வந்துடும் உடனே வந்துடுமா பல காலம் அப்படியே அதை பண்ணி பண்ணி பண்ணி அது மன மனசு ஞானம் ஒரு ஏங்கிக்கிட்டே கிடக்கும் அந்த ஏங்கிட்டே கிடக்கிற மனசில் அந்த திடீரெனு அந்த மழை பண்ணியும் நீங்கிட்டே ஒன்று வந்துடும் அதான் சில நேரமுங்கிறது சில நேரம் வந்தால் அந்த விளக்கம் பெறுறதுக்கு அவ்வளோதான் இருட்டு இருக்குது இருட்டில் வெளிச்ச ஒன்றுமோனா என்னவளோ நேரம் படிக்கணும் தீக்குச்சி பொழிச்சுனாக்கா வெளிச்ச ஒன்றே வந்துடும் ஒரு சில நேரத்தில் குச்சி போலத்துனா இருக்கு இருக்கு அவ்வளோ நான் போட்ட வந்துருச்சு ஒன்று அப்படி போகல அப்போ அதுக்காக இப்போ போட்டால் வந்துடுமோ எத்தனை சாதனம் ஏழு இருக்கேன் அத்தனை எந்ததுனால தானே போட்டால் வந்துடுது அப்படி போகல ஏற்கனவே வீ வைராக்கியம் சமரசி சம்பத்தம் முடிச்சோம் திருவள்ளமண் வித்தியாசனம் அப்புறம் புறச்சாதனங்கள் ஆகிய நிஷ்காமகர்மன் நிஷ்காம உபாசனை இதெல்லாம் செஞ்சு பரிசீலனை பண்ணி விசாரம் பண்ணி இன்னும் வராமல் இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கே திடீர்னு வரும் அது உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ஒரு தீர்மானம் குடும்பத்தில் ஒரு முடிவுக்கு வரணும்னு சிந்தனை பண்ணி பண்ண முடிவு வரல அப்புறம் ஏதோ ஒரு செவன் திடீர்னு வந்துடும் அந்த முடிவு வந்துடும் ஆ இது சரியான முடிவு அப்படிம்பா வந்துடும் அப்போ என்ன அந்த இத்தனை சிந்தனைக்கு பிறகு அது திடீர்னு வரும்னு அர்த்தம் அப்படி போல் ஞானமும் யார் சமாஜாபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா பண்ணலே போக பண்ணலே ஓலே துக்கம் ஏற்படும் ஒரு கடைசி போனால் திடீர்னு வந்துடும் ஏதாவது சில நேரமும் சேர்க்கிறேன் அதுதான் தெரியும் அரகசக்கமும் உள் உளுந்து ஒழுமுன்னு அந்த உளுந்து அப்படி உட்டி வச்சே அவ்வளோ அப்படி போலங்கிட்டத்தில் சொல்ல அதில் உன்னிய அகண்டானந்த உண்மையாம் ஆன்மரூபம் மண்ணி நிலை பெற்று இருக்கிற அதை நான் கணநேரத்தின் மகத்துவம் அடைந்தேன் அந்த மகத்துவத்தை பெற்றேன் அந்த ஆச்சரியம் ஆச்சரியம் நான் அப்படி நிலை ஈஸ்வனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதாம் அதை இதெல்லாம் சொல்லி முடிகிறது நாதனின் அருளினாலே நவிழ்பவன் அக்கரத்தின் பீதியை விடுத்தோனானேன் பேற்றினை பேற்றோனானேன் கோதரும் தன்யனானேன் உள்ள பூரணமே யானேன் ஜோதியாய் நித்யானந்தரூபமே யானே நந்தோம் நாத என்னுடைய தலைவரே நீ நவினாலே தவருடைய பூர்ண கிருபையினாலே நவுள் சொல்லான் என்ற பவனக்கரத்தின் பிறப்பாகின்ற முதலையில் இருந்து பீதியை பயத்தேன் முதலையென்னா தண்ணிக்குள்ளே போயம் வரும் அதுபோல் இங்கே சம்சார சாகரத்தில் இந்த முதலாக இருக்கு இந்த வீதியை பயத்தை விடுத்தோனானேன் நான் விட்டு விட்டேன் சம்சாரம் இருக்கலாம் ஏன்னா முதலே சமுதிரத்தில் இருக்கலாம் நமக்கு அதுக்கு வராமல் இருக்கிற அளவுக்கு சாதனங்கள் இருக்குது அதனால் பயம் இல்லை போகலாம் அப்படி போல் நான் இப்போது பயத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறேன் பேட்டினை பெற்றோனானேன் எதை அடைய வேண்டுமோ அது அடைந்தாயிவிட்டது எதை அடைந்தால் எல்லாம் அடைந்ததாமோ அதை அடைஞ்சினியா அப்படின்னு கேட்டான் ஸ்வேதை கேட்டுவே உத்தாளர்கள் அவங்க அப்பா அப்படிப்பட்ட ஒன்று இருக்கா அது வாத்தியா சொல்லிக் கொடுக்கலையே ஏன் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா அப்ப போய் கேட்டு வாடின்னா அது தெரியாத ஏன் போய் கேட்கணும் அப்படி எப்படி இவனே தெரிஞ்சு கேட்குறேன் நீதை சொல்லணும் அப்படின்னு நான் படிக்க அப்படி போகல அந்த பேட்டினை பெற்றோனானேன் அந்த அடைந்து ஓது அரும் தன்யனானேன் தன்யன் எல்லாம் நிறைந்தவன் பாக்கியவான் அர்த்தம் ஓதரும் மற்ற லௌகிக்கவை செய்கிற தன்யம் இருக்கு அதெல்லாம் பத்த இது சொல்லுதற்கு அப்படிப்பட்ட தன்யன் தண்ணியன் நான் இன்னும்ரிய வீசுகின்ற புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்யமோ காணேன் நாளன் இருபையாலே தண்ணியனானே நான் உத்தரியத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தாண்டோம் ஆடுகின்றேன் அந்த சித்தியானந்தத்தினுடைய மகிமை அப்படி இருக்கும் ஓதரும் சொல்ல முடியாத இருந்த நிலையை அதாவது தன்யனானேன் உள்ள பூரணமே ஆனேன் இந்த பூரணம் புதுசாக வந்ததில்லை ஞானம் வந்த பிறகு அல்ல ஏற்கனவே இல்லை ஒருக்கர் இருக்கிறது தானே எப்போதும் இருக்கிற அந்த பூரணம் இருக்கு நான் ஆகிவிட்டேன் ஆயிவிட்டேனா ஆகவில்லை ஞாபடுத்திக்கொண்டு என்ன மறந்ததே ஞானபடுத்துறதுதான் வேதாந்தமே புதுசாக உண்டு ஒன்று உண்டாகிறது இல்லை உண்டாக்குறதும் கிடையாது கண்டசாமியன் ஞாயிற்றுந்தான் பத்தாம் மகன் போல தான் மருந்து போச்சு எவ்வளோ துக்கம் பாருங்க மறந்ததினால சாவியை வச்சுட்டு மறந்து போனாக்கா எவ்வளோ துக்கம் படுறோம் இறக்க முடியும் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு அது எங்கே இருக்கே ஜோபுல தான் இருக்குது ஜோபுல வச்சுக்கிட்டே காண காணுன்னு என்ன மரது கொச்சி எங்கொச்சியும் ஞாபகம் இல்லை என்ன பண்ணுறது மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருட நூறு அழுதாலும் நினைத்து வந்தவன் கிட்டும் அப்படி இந்த நின்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மரவியை கெடுத்து தன் அறிவினர் காணாமல் கனத்த கர்மங்கள் ஊரகம் மரந்தான் காரணம் மறதியே காரணம் இத்தகைய மறவி போக்குறது தான் வேதாந்தம் சொல்லுவது கொடுக்குறேன் ஓகே என்ன சொல்ல மருந்து படுத்த அப்படிப்பட்ட ஒரு வேதாந்தம் இருக்கிறதுனா அது சாமான்யமானதா கண்டுபிடிச்சாங்களே பெரியவர்கள் அங்கீகாரம் பண்ணி அங்கீகாரம் பண்ணி நூல் படியாக வருது ஞான காண்டவன் அதனால உள்ள ஓரணமே ஆனேன் ஜோதியாய் நித்தியானந்த சொருபமே ஆனேன் ஜோதியாய் ஒலி முடிவா அதுதான் ஞான ஒலி நித்யானந்த ஆனந்தம் கொஞ்ச காலம் போகிறதில்லை எப்போது உள்ளதுதான் அப்படிப்பட்ட ஆனந்தம் எங்கே இருக்கு அது வேறு ஆத்மவர் இல்லை சொருபமே என்னுடைய உண்மை சுருபம் அதுதான் சொருபமே ஆனேன் அந்த ஆச்சரியம் ஆச்சரியம் அடிப்படையில் இருக்குது அதனால் சச்சிதானந்த நித்தியம் போன மாதிரி இருக்கிற ஒவ்வொருவருடைய அதிஷ்டான மறந்த காரணத்தினால பந்த வந்தது நினைப்படுத்துகிறதுக்கு மனத்தனானேன் தங்களாவேன் தாபமும் விட்டோனானேன் பங்கமேல் புராணானேன் பரமனின் அருளினாலே கூச்சிருக்க அதுலேயே விளையாட்டு போட்டீங்க சங்கமும் விட்டோனானேன் தீர்வு போட்டாச்சு என்ன அதனால சங்கமும் விட்டோனானேன் சங்க பிராந்தி இது சங்கம் என்ன நான் என்னதுங்கிறது சங்கம் இது சேர்ந்துக்கிறது இது சங்கம் சங்க போச்சு சரீரமும் மற்றோனானேன் இந்த இப்போ சரீரத்தை விட்டாச்சு விசாரம் பண்ணதுனால சரீர நாடல்ல என்று விட்டாச்சு லிங்கமும் இற்றோனானேன் லிங்க சீரம் இப்போ இல்லை அதாவது கருவி காரணங்கள் என்ன ஞானேந்திரங்கள் கருமேந்திரங்கள் பிராணாதிவாயுக்கள் எதுவுமே நானும் அல்ல லீனவா மனத்த நானே மனம் இப்படி இருக்கே ஒழுக்க ஒழுக்கமாக போச்சு அது ஒழுங்கிய மனமாக போச்சு எதனால பிரபஞ்சம் மித்தியதான் காரணம் பிரம்ம சத்தியம் அத்தை பிரம்மோ வியாகமானது பூர்ணமானது ஏன் இப்போ ரெண்டாவது வசதி இருக்கிறது நியாயம் இல்லை அதனால மனம் ஒடுங்கி போச்சான இல்லைன்னா மனம் ஒடுங்காது இந்த மனமான சமானம் படுத்தினோம்னா அகண்டாகார வீர்த்தி வந்தால் தான் சமானம் ஆக முடியாது இல்லைன்னா போன சமான் வரும் அகண்ட பாவனை அகண்ட பாவனை முஞ்சின பாவனை இல்லையே ஒரு அதுதான் கடிச்சி அப்புறம் மனசை எங்கே போய் முடியும் அது வந்து நியாயம் இல்லை இது சின்னதாக அவங்களோட ஏதாவது இருக்காரு பார்க்கணும் பெருதுக்கெல்லாம் பெருது எதுவாக அந்த பொருள் நானா இருக்கேன்னு சொன்னா அப்படி எங்க போறது எங்க வர்றது போறதுக்கு இல்லையா வரதுக்கு இல்லையா அதனால லீனமா மனத்தனானேன் தங்க அளவு தங்கு அளவு அற்றோ நானே எங்கேயாவது அளவு இருக்கா அளவு தங்கி இருக்கான்னா கிடையாது அளவே கிடையாது இது இந்த அளவு உள்ளது ஒரு எடை போட்டு எடை அளவோ அல்லது அள அிறுத்தல் அளவை நீட்டல் அளவை இந்த அளவில் தான் இருக்க முகத்த அளவை அளவில் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது இல்லை விடுகிறதுனால தங்கி இருக்கின்ற அளவு வற்றவோனானேன் தாவமும் விட்டோனானேன் முத்தாபங்கள் என்னத்தில் கிடையாது மூன்று பிரார்த்தங்களே இல்லை நாள் வரக்கூடிய தாபங்கள் எப்படி வர முடியும் எதனால் சாட்சி பாவனை தான் காரணம் செய்ப்புத்தன்மை உதாசீனம் சகபாவனை திருப்தி இப்படிப்பட்ட குணங்கள் அவை பிறந்து வந்திருக்கிற அந்த ஜீவன் முத்திரத்தில் வருமா பங்கமியல் புராணன் ஆனேன் கெடுதல் இல்லாத புராணன் பழையவன் புராண பழையோன் அர்த்தம் நான் அனாதியா அநாதியாக இருக்கிற பரமசுவரம் ஆனையன் அர்த்தம் ஆதி இல்லாதது அநாதியானது அப்படிப்பட்ட பரமநிலையை பெற்றேன் பரமனின் அருளினாலே ஏ குருநாதரே உங்களுடைய கிருவை தான் காரணம் வந்தார் இது குரு கிருவை ஈஸ்வர கிருவை குரு கிருவை சாஸ்திர கிருவை அந்த கண்ணு கிருவை நாலு கிருவையில் ஈஸ்வர கிருவை பிரதானமாக இருந்தாக்க அவருடைய அனுகிரகத்தையும் குரு லாபம் கிடைக்கிறது ஏன்னா கிடைக்க ஏன்னா அவன் நேரடியாக வர முடியாது அதனால் பிரதிநிதி அனுப்புகிறார் குருவை ஒன்று அவராக மேலே அவர்கள் மாணிக்கா சொந்த மாதிரி வரலாம் இல்லைன்னா மனித குரு இல்லை யாராவது பிரியாணம் பண்ணலாம் தான் இப்போ நீ அவர் குருவார் அப்படின்னு பண்ணாங்க அவர் மூலமாக ஞானம் எப்படி என்ன என்ன வேண்டியது ஞானம் தானே நீ சொல்ல வேதானம் அவங்க குருலாமத்தை கொடுப்பார் அவர் மூலமாக சாஸ்திர கிருவை அப்புறம் தான் அவர் மூலமாக தான் வரும் அவரை சாஸ்திரத்தில் விளக்கம் கொடுப்பார் அப்புறந்தான் அந்த கண்ணுக்குருவை மன சம்மதிக்கணும் சம்மதிச்சாக்க அந்த கண்ணுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால் இப்போது ஈஸ்வரன் நேரடியாக வளர்த்தாமல் குருமுகமாக வளர்த்ததுனால அந்த குரு கிருவை தான் பிரதானம் இங்கே அதனால் இப்போ குரு கிருபையினாலே எனக்கு கிடைத்தது பரம நின் அருளினாலே இவ்வளவு எனக்கு கிடைத்தது என்று சொல்ல கர்த்திரு போக்திருத்தங்கள் கற்பித்தி நிற்கிறியூபமானேன் சுத்த கேவலமுமானேன் நித்தனர் சிவமேயானேன் நிமலனின் அருளினாலே ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பிள மரமில்லாத பாவம் இல்லாத ஏ குருநாதிரி உம்முடியா கிருபைநாளே அருளை நாள் கர்த்திரு போக்திருத்துவங்கள் கர்த்தா எவனோ அவன்தான் போக்தா இப்படி தர்மங்கள் கர்த்தா தன்மை போக்தா தன்மை கற்பித விகாரம் யாகும் இது கர்த்தா தன்மையான போக்தா தன்மையினால கற்பித்த விகாரம் சர்பா விகாரங்கள் இதெல்லாம் கற்பித விகாரங்கள் விகாரம் யாவம் அனைத்தும் நித்தமும் அற்று இப்போ நாள்தோறும் அதில் ஆக்ரகம் கிடையாது அது வெறும் மாயை மாயினுடைய பரிணாமம் தோற்றம் ஒரு நிச்சயமாயிட்டது நித்தமும் அற்று நின்ற இருக்கின்ற நிற்கிரிய சொருபமானேன் கிரியை பிரம்மத்துக்கு எந்த கிரியையும் கிடையாது அது கைகால் இருந்தாலும் கிரியை பண்ணலாம் கைகால் இல்லை சிந்தனையும் இல்லை மனசு சிந்தனை பண்ண சிந்தனா சக்தியும் இல்லை அங்கே கிரியாசக்தியும் இல்லை அப்புறம் ஞானசக்தியும் இல்லை மூணு சக்தியும் கிடையாது அப்படிப்பட்ட பிரம்மசுரம் ஏதோ அதை நானா இருக்கிறேன் என்று நிச்சயம் அந்த நிச்சயம் இங்கே அமைதி கொடுக்குது ஆனேன் சுத்த சிற்றூபம் ஆனேன் சிற்றூபம் அறிவு அது சுத்தம் இப்போ இங்கே இருக்கிற அறிவு இருக்க அசுத்தம் கலந்து போச்சு தண்ணி நல்ல தண்ணி தான் அதில் அசுத்தங்கள் கலந்ததெல்லாம் அது கிளியர் பண்ண ஆரம்பிக்குது அதனால தான் சுத்தம் பண்ணுங்கிற தண்ணியே ஃபில்டர் வாட்டர் நான் இங்கே ஃபில்டர் கூட வாங்கி வச்சுருக்கேன் அது சுத்தம் பண்ணி கொடுக்குதான் அப்படிப்பட்ட சுத்தம் அது சுத்தம் பண்ணுறதுனால என்ன லாபம் தூய்மையா இருக்கே கெடுதல் இல்லைன்னு சொல்லும் மாதிரி இங்கே இந்த சுத்த கேவலம் சுத்த சிற்றூபம் அப்படிங்கிற அறிவு சுத்த அறிவு சுத்த அறிவுன்னு என்ன அர்த்தம் பிரம்மத்தை அறி அறிந்து கொண்டிருக்கிற அறிவு எதுவரைக்கும் இருக்கோ அது சுத்தம் நாமரூபத்தோடு சம்பந்தப்படும் அறிவுக்கு அது சுத்தம்னு அர்த்தம் என்னோட சுத்த சிற்றூபம் சுத்த கேவலம் ஆனேன் தனித்தது இது சுத்த கேவலம் மய மயக்காரி சம்பந்தமே இல்லாத ஒரு கேவலம் அப்படிப்பட்ட கேவலம் ஆனேன் நித்த நிவமே ஆனேன் சிவம் என்ன மங்கள சொருவம் அது நல் சிவம் அப்படின்னா அதிஷ்டான சேதினத்தில் மங்களத்தில் அந்த கலப்பு எழுதியது எல்லா கலப்பு வரும் அப்படிப்பட்ட சிவம் இது கலப்பு இல்லாத அதிஷ்டான சிவம் எது சுபத்துக்கு ஏதுவோ அது மங்களம்ன்னு பேரும் அதனால் சோடியமாக இருக்கிறதுனால இது சிவம் நித்த நல் சிவம் இது விவகாரமற்ற சிவம் ஆனால் நல் சிவம்னு அர்த்தம் ஆனேன் நிமலை நின்று இருக்கின்ற குருநாதரே ஒரு கிருபினாலே இவ்வளவு அனுகூலம் எனக்கு ஏற்பட்டுள்ளேன் இப்படி எத்தனை வேணால் விரிக்கலாம் போகலாம் இது எல்லையே கிடையாது எப்போ எல்லை ஏற்படும் சமாதி பண்ணாதே எல்லை கூடி வந்ததுனாலே அப்படி விரிக்கும்போது அது உல்லாசம் அது மனமானது கொதலமாக இருக்குது இதுதான் வித்யானந்தத்தினுடைய மகிமை என்று சொல்லப்பொழுது கர்த்திரு போக்திரு கர்த்திரு போக்திருக்கும் காண்பவன் கேட்போனுக்கும் மெத்தவும் சொல்வோனுக்கும் மேலதான் ஸ்வரூபமானேன் நித்த நிற்கிரியமாகி நிரம்பியோர் எல்லையற்ற அத்தமிழ் புராணமான அசங்க சீச்சொரு பமானே சொல்றார் கர்த்திரு போக்திருக்கும் கெவன் கர்த்தா வந்த போக்தா அப்படிப்பட்ட போக்திருக்கும் காண்பவன் கேட்பவனுக்கும் எவன் காண்புகான் அவன் கேட்பான் கேவன் கேட்பான் அவன் கேவன்பான் அதனாலே மெத்தவன் சொல்பவனுக்கும் இவ்வளவுக்கு வாக்கெந்திரியம் தேவைப்படுது அதனால் சொல்வனுக்கும் நீ ரொம்ப பேசுவனுக்கும் மேலதான் ஸ்வரூபமான அதற்கு எல்லாம் அதிஷ்டானமாக இருக்கிறது என்னுடைய உண்மை சுரூபம்தான் ச ரூபம் அதுதான் ஸ்வரூபம் பேர் என்னுடைய ஸ்வரூபம் ரூபத்தோடு அப்படிப்பட்ட ரூபம் எப்படி இருக்கு நித்த நிற்கிரியமாகி அது நித்தமாக இருக்கிறது கிரியற்றதாக இருக்கிறது நிரம்பி ஓர் எல்லை அற்றதாக இருக்கிறது எங்கு நிறைந்த பூர்ணமாக இருக்கிறோம் அர்த்தம் ஓர் எல்லை இல்லாதா இருக்கிறது அர்த்தமில்லை அஸ்தம் அர்த்தமனால் நாசமில்லைன்னு அர்த்தம் அஸ்தமனம் இல்லை நாசமில்லாத புராணமான பழையோனாகிய பழமையானது இது புதுசாக உண்டானது அல்ல அது என்னங்கிறதுதோ பராதி அசங்க சீக்கரூபமானேன் ஏதோலும் சம்மந்தப்படாத அறிவுடியுமான இருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலை இப்போது எனக்கு விளக்கமாக தெரிகிறது இல்லை சந்தேவிரதமே இல்லை சந்தேவிரதம் இருந்தால் அதிரஞானம் பேர் சந்தேவிரதம் இல்லைன்னா தனஞானவன் பேர் ஜனஞானத்துக்கு தான் முத்திய ஒளியாக அதிரஞானத்தை முத்தி கிடையாது அதனால சிலருக்கு நீ பரமானந்த பரா திடஞானம் வந்தது தான் தனஞ்சானம்னால் என்ன அப்படித்தான் சொல்லி சொல்லி பழகி பயிற்சி தான் பயிற்சி ஏற்பட்டால் திடயானம் வந்தது சந்தேவிரதம் இல்லாமல் சந்தைப்பூதம் வரலாச்சா வரதான் செய்யும் சூழமாக இருக்கிறதுலே சந்தேகம் வந்துடுது பூட்டமாக இல்லையாலும் சந்தேகம் வருது இல்லை சூழ்ச்சமாக சந்தை வராதா வரதான் செய்யும் அப்போ சந்தை பூரது இல்லை போக்கணும் விசாரத்தினால்தான் போக்கணும் ஒரு சந்தை ஒரு வந்துடுச்சா மீண்டும் விசாரணை பண்ண வேண்டியது தான் விசாரணை செய்ய மனத்தை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா மன சம்மதிக்காது எந்த எஜமான சும்மா வேறுபடுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அது ச சலிக்கணும் போது சரியாக செய்யாது ஒரு பக்கம் போய் குடிங்கணும் தூக்கம் அதான் தூக்கம் போயிடும் லயம் லயமாக போயிடும் எப்போதுமே விசாரத்தில் மனசு இல்லைன்னு சொன்னாக்கா தூக்கத்துக்கு போகும் ஒரு கருத்து கிரகிக்கணும் சாமிரிக்கணும் மனதுக்கு இல்லைன்னா ஒடிங்கி போயிடும் எங்கே போகும் தூக்கத்துக்கு போகிறான் தூக்கத்துக்கு போய் என்ன பண்ணும் மரராஜ்ஜியம் பண்ணும் அங்கே போய் இஷ்டத்துக்கு ஆட்டம் தான் தூங்கினா மரஜியம் தான் வரும் அது க சொப்பனந்தான் சொப்பனை போய் வாசனை பரவாயில்ல வரும் அந்த வாசனை கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் மீன் வெளியே வரும் வெளியே வந்து யஜமானன் ஆட இது ஒரு தூங்கிப்போமா ஆடாடா இந்த ஜவம் விஷாரம் பண்ணணுமே அப்புறம் தன்மாடும் மீன் நம்ப போக முப்போ தான் போயிட்டு வந்தது போக முடியாது இவன் சொல்கிறது கேட்க முடியாது என்ன வந்தது அது தலை தான் விச்சலம் துக்கம் என்ன யார் இவங்கிட்ட மாட்டி பெரிய தொல்லையாக இருக்காங்க இதை விஷயம் பண்ணு இப்படி இந்த மனதையோடு போராடுற போராட்டம் அதை அபியாசம் பண்ண போயிடும் வெளியிலே ஒன்று ஒரு போறாங்களே தேவையில்லை ஏதோ கடிச்சா சாப்பிட்டு தீர்த்துப்பே இருக்கலாம் அவ்வளோ ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு இந்த மனது ஏன் இந்த மனது எந்த வேலை இருக்குன்னா அது வாயு நோசமாக போச்சு மற்றெல்லாம் அடங்கியிருக்கிறேன் இல்லை இது அடங்காது சஞ்சலம் சஞ்சலம் சுபாவே ஒரே சுபாவமே சஞ்சலம் சரி விழுந்துட்டு போகட்டுமே அப்படின்னாக்கா விருந்திட்டு போகட்டுமேங்கிறது இடத்துக்கு தான் இப்போ தான் பாடுபடுறோம் இதுதான பாடுபடுறோம் எந்திட்டு போட்டோம்னா சொல்லிட்டு தான் போகுதா அந்த தினம் வேணும் இல்லை எழுந்துட்டு போடணும் அப்படின்னு உதாசனை படுத்தி அதில் தினம் இருந்தால்லவா அது எழுந்துட்டு போகணும் அதுதான் அபியாசம் எவ்வளவு மோசமாக இருக்கு பாருங்க தெரிந்திடும் பொருள் நான் என்று தெரிந்திடா பொருள் நான் என்று விருந்துள்ள விதைகளெல்லாம் விளக்கின சுத்தமாகி நிரந்தரமாக வெங்கும் நிரம்பியுள் வெளிகளின்றி பொருந்திய வகண்டானந்த போதமாம் பிரமமேனான் தரப்பாக பாட்டு எல்லா சாஸ்திரங்களில் இந்த கருத்து சொல்றாங்க தெரிந்திடும் பொருள் நான் தெரியக்கூடியது நாம் ஒரு பிரபஞ்சம் தெரிஞ்சிலா பொருள் மாயை மாயை மாயா காரியங்கள் ரெண்டுமே நான் அன்று சொன்னார் அறிபடும் பொருள் நீயல்லை அறிபடா பொருள் நீயல்லை அறிபொருள் ஆக முன்னை அனுபவித்தறிவா நீயே அப்படின்னார் அரிபடும் பொருள் நாம் ஒரு அறிபடா பொருள் மாயை அப்படிங்கிறார் அதனால மாயை மாயா காரியங்களாக இவைகள் அனைத்தும் விரிந்துளா இவைகள்ஸாரமாக இருக்கின்றவை அனைத்தும் விளக்கி அதை பாகுபடுத்தி நற்சுத்தம் ஆகி அந்த பூர்ணமான சுத்தம் கலப்பில்லாத சுத்தம் ஆகி நிரந்தரமாக தற்காலிகமாக நிரந்தரமாக எங்கும் நிரம்பி எங்கும் பூர்ணமாகி உள் வெளிகளின்றி உள்வெளியா சரீரத்தை எத்தனை பேசுகிறது இங்கே சரீரத்துக்கு அந்த அகண்ட சட்சியான பிரமத்தில் சரீரம் ஒரு தோற்றம் வழியாக வேறு கிடையாது சரீரத்துக்கு உள்ளேயும் ஆத்மா சரீரத்தில் வெளியிலே பிரம்மான்னு அர்த்தம் இல்லைன்னா ஆரம்ப நிலையில் அது அனுபவ நிலையில் அது கிடையாது அனுபவ நிலையில் அப்படி சட்சியான பிரமத்திலே சரீரமும் ஒன்று இது ஒரு தோற்றம் சினிமா திரையில் காட்சிகள் தோற்றம் மாதிரி அகண்ட பாவனையில் தோற்றம் இதுபோல் ஆகாயத்து போல் ஆகாயத்தில் ஆகாயம்னா அண்ணாந்து பார்க்குற புத்தி இருக்கிற வரைக்கும் ஆகாயம் ஞானம் வரலாண்டு ஆகாயம் எங்கே இருக்குது அண்ணாந்து பார்க்க வேண்டிய இங்கே ஆகாயிரம் கடல இது மட்டாகாசன்னு பேர் மூக்குளே இரு மூக்கா காசம் பேர் காலையில் கர க கருண தற்கொடி கருணாக்காசம் வெளியே தான் பார்ப்பாங்க கேட்டு வேணால் பாருங்கள் ஆக எங்கே இருக்கியா அது பாருங்கள் அதுபோல தான் பிரம்மம் எங்கே இருக்குது அது எங்கேயும் இருக்குது அவ்வளோதான் பிரமத்து நமக்கு சம்பந்தம் கிடையாது அது எங்கேயும் இருக்குது அப்படின் பார் அப்படிப்பட்ட பாவனை இருக்கிற வரைக்கும் அது பரிசுன்ன பாவனை போக பாவனையை மாற்றி அமைக்கணும் அவள் சிஷா வந்த பிரம்மன்தான் சொல்லும்போது இது மாயை மாயா காரியங்கள் ஆகிய நாமறு பிரபஞ்ச மித்தியன்னு சொன்னால் அது சரீரமும் மித்ததான் சரீரம் ஆகாயத்தில் ஒரு பகுதியில் இருக்குது அவ்வளோதான் எப்போ எப்படி போகல இங்கே இருக்க மட்டாகாசம்னு போயிரு மட்டாகாசில் ஒரு பகுதியில் தானே சரீரம் இருக்கு ஒளியே ஆகாச சுத்தியாக இருக்குது ஆக போல அந்த மாதிரி இருக்கா அப்படி போல் அந்த பகுதியில் இருக்கும்போது சரீரத்தில் அந்த ஆகாசத்தில் ஒரு சரீரம் இருக்குது அந்த சரீரத்துக்குள்ளேயும் அந்த ஆகாய மடா காசம் இருக்குது சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்குது ஊடுருவு அப்போது இந்த ச ஆகாயம் ஆகாயத்தில் இந்த சைரீரமானது சஞ்சாரம் பண்ணதே உடைய ஆகாயம் சஞ்சாரம் பண்ணுறது இல்லை மட்டா காசு சஞ்சாரம் சஞ்சாரம் என்ன சைரம்தான் போகுது வருது இந்த இந்த பக்கம் இந்த வருது அப்படி போகிறது வரத்துக்கு சைரம் அந்த ஆகாய இடம் கொடுக்குது இந்த ஆகாயத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது மற்ற உபகரி சாதனம்னு பேரும் மன உபரி அதுதான் இங்கே இருக்குது அந்த உபரி தான் நம்முடைய அதிர்ஷ்டான சேதனம் இருக்குது நாம் வேறு அதிர்ஷ்ட சேதனம் வேறல்ல பிம்பப்பிரதிபவாதம் அதனால அந்த அதிஷ்டான சேதத்தில் நான் இருக்கிறேன் அடிஷ்டான சேதம் நான் அதனுடைய பிரதிபம் ஆபாசன் ஆபாசன் ஆனன் ஆபாசத்தின் தோட்டக்கூடிய தன்மைகள் இருக்கேன் அச்சான தன்மைகள் அதுதான் நான் என் இப்படிப்பட்ட விசாரம் ஞான விசாரம்னு பேர் அதனால்தான் விரிந்துள்ளா விதைகளெல்லாம் விளக்கி இப்படி விசாரம் செய்து நச்சுத்தமாகி நிரந்தரமாக எங்கும் நிரம்பி ஊழ்வெளிகள் இன்றி உள்ளேமில்ல வெளியும் கிடையாது பொருந்திய அகண்டானந்த போதமாம் பிரமேனான் எப்போதும் தனக்கு அணிமில்லாத போதானந்தம் ஞான வடிவமாக இருக்கிற அத்தகைய பிரம் அந்த பகவான் சுவரமே நானாக இருக்கிறேன் இப்படி எல்லாம் விசாரம் பண்ணுறதுனால மனது கொஞ்சம் விரியும் அவ்வளோதான் ரப்பர் இழுத்து பிடிச்சா விரிதா இல்லையா அவள் விட்டுருக்க பழைய சுருங்கிறோம் அப்படி இழுத்து இழுத்து அப்படியாசி பண்ணமுன்னா ரப்பர் விரிஞ்சே போயிடும் அப்படி இருக்கும் அப்படி சுருங்காது அது போக ரப்பர் மாதிரி மனசை இப்படி சர்சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வித்தியானந்தம் ஆனந்தங்களை போய் சொல்லும் போதெல்லாம் விரித்து விரித்து பார்க்க என்ன ஆகும் அப்படி இன்னும் போயிடும் விரிஞ்சே போரும் அதுதான் அகண்டபாவானின்னு போயிடும் கண்டபாவானை போக்கி அகண்டபாவனை போ வரணும் வரவழைக்கணும் அதுக்கு இந்த அந்த இடங்கால் நேரத்தில் அபியாசம் ரப்பர் விரித்து விரித்து விரித்து பார்த்து பார்த்து அப்படியே விரிஞ்சே போயிடும் அதுபோல் இந்த மனதையும் விரித்து விரித்து பார்த்து விரிஞே வச்சுரணும் மரக்கிளை இருக்க மேலே ஒரு குச்சியில் வளைச்சி உழச்சிக்கிட்டே இருங்க அது வளைஞ்சே போயிடும் அவ்வளோதான் எடுத்து வைக்காது அப்படி போல் இந்த நிமிர்ந்திருக்கிற மனமாகிய இந்த மரக்கிளையை இழுத்து பிடித்து இழுத்து பிடிச்சி விசாரம் பண்ண பண்ணி பண்ணி பார்த்தோம்னா அப்படியே குனிஞ்சிடும் அப்புறம் குனிஞ்சனாலே மரக்கிளை உள்ள போய் எட்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் சோண்டி கம்பி வேண்டதில்லை இப்படியெல்லாம் விசாரம் பண்ணுறது தான் இங்கே ஞான மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால பொருந்திய அகண்டானந்த போதமாம் பரமமேனான் இப்படிப்பட்ட விசாரம் செய்தாக அந்த நிச்சயம் ஒரு காலத்தில் எனப்படும் என்பது கருத்து பகருமோர் பகருமோர் உவகையின்றி பழமையாய் உபாதி பழமையாதி பகருமோர் உவகையின்றி பழமையாய் ஆதி இன்றி அகமீது அகம் இது வதுவென்றின் இவ்வா ராகிய விகற்பம் இன்றி சுககண வடிவமாகி சுத்த சீ துருவமாகி நிகழும் நித்தியவகண்டாம் பகரும்வோர் உவகை என்றே சொல்லான் என்ற மகிழ்ச்சியின்றி பழமையாய் ஆதி என்று எப்போது பழமையாக அனாதியாயிருக்கின்ற ஆதி முதல் இல்லாமலும் அகம் இது அது என்று இவ்வாறு ஆதியா விகற்பம் என்றே அது நான் என்று சொல்வத விகாரங்கள் மாறுபாடுகள் கிடையாது சுக கன வடிவம் ஆகி சுகம் கனம் அண்ணா சொல்லமே சுக சொமையாகி வடிவமையாகி நிரந்தரம் அர்த்தம் பிரியாத குறையாத சுகம் அத்தகைய வடிவமாகி சுத்த சித்துருவமாகி தூய் நிகழும் நித்திய அகண்ட நின்மல பிரமே நான் அப்படி எப்போது விளங்கி கொண்டிருக்கின்ற அதையும் நித்தியமாயும் அகண்டமாயும் நிம்மலமாயும் இருக்கின்ற எந்த பிரமோ அதுவே நானாக இருக்கிறேன் எனும் கண்ணியமாக பிரமமில்லை பிரம்மத்து கண்ணியமாக நானும் இல்லை கட்டாகாசம் மகாகாசம் போல கட்டாகசு கண்ணியமாக மகாகாசம் இல்லை மகாகாசு கண்ணியமாக கட்டாகாசம் இல்லை கடை ஓட்டுக்கொள்ளும் புகுந்திருக்கிறதுனாலே ஆகாசம் அங்கே பிரிபடவில்லை அப்படி போல் அந்த கணத்து உள்ளேயும் புகுந்திருக்கிறதுனால அந்த கணத்தை விட்டு பிரம்மன் தனியாக இல்லை ஆகவே கோடசனே பிரம்மன் பிரமையே கோடஸ்தன் இப்படிப்பட்ட ஒரு அகண்ட பாவனையை அளவுக்கு விருத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மனமானது அஜீத பாவனைக்கு இடம் கொடுக்கும் ஆகவே அது அபியாசம் எந்த முடியும் செய்யலாம் என்பது கருத்து பரவிய வயனுமானேன் பரித்திடும் அறியுமானேன் இருமைதீர் சிவனுமானேன் ஈசனும் நானேயானேன் அருளுநர் சிவனுமானேன் அகிலமும் நானேயானேன் கருணை வாரிதியேயுன்றன் கரையிலா வருளினாலேன் இதுவே சொல்லாமல் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது அந்த சிஷியனானவன் நெருள் சமாதி கூடி வெளிவந்த பிறகு ஞான சமாதியினாலே ஞானம் பெற்ற நிலையை குருமூர்த்தி அல்லது மற்ற தகசி சகபாடிய சிஷ்யர்களும் தெரிந்து கொண்டு தெரிவும் போல்ட்டு தன் அனுபவத்தை வெளியிட்டதாக இந்த அத்தியாயம் அதில் அகண்ட பாவனையை பற்றி விசாரணும் அதோட மாயை மாயா காரியங்கள் தேகாதி பிரபஞ்சங்கள் இவை எல்லாம் வெறும் தோற்றம்தான் இது மாயினுடைய பரிணாமம் ஆனதுனாலே பலவிதமாக தோற்றுக்கொண்டிருக்கின்றன அதில் எதுவுமே நான் ஆகேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் தலை சாட்சியாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வெளியிட்டு கொண்டு வர்றார் அதில் இந்த பாட்டில் திருடி சம்மார் அணக்கம் திரவான்னு சொல்லக்கூடிய அயல் தொழில்கள் செய்யக்கூடிய ஐந்து முகூர்த்தங்களும் நான் நான் அல்ல அதுவும் வெறும் கற்பிதந்தான் மாயன் என்று சொல்ல ஆகவே அதை பரவிய அயனும் இந்த உலகத்தை சீட்டி செய்து விஸ்தாரமாக இரவில் லோகங்களும் சீட்டி செய்தார் அப்படிப்பட்ட அயன் பிரம்மதேவன் ஆனேன் பரித்திடும் அறியும் அவைகளை அச்சிக்கும் காப்பாற்றக்கூடிய அரி மகாவிஷ்ணுவும் நானே தான் இருமைதீர் சிவனும் ஆனேன் இந்த சிட்டி தித்தி பண்ணப்பட்ட துவைதம் உலகம் இருக்கே அதை நாசம் செய்யக்கூடிய ருத்ரனும் ஆனேன் ஈசனும் நானே ஆனேன் ஈசன்னா மறைத்தல் செய்யக்கூடிய மகேஸ்வரும் நானே ஆனேன் அருளர் சிவனும் அணுகு செய்கின்ற சதாசிவனும் நானே ஆனேன் அதன் பிறகு அகிலமும் நானே ஆனேன் எல்லாவற்றிற்கும் காணபுரமாக இருக்கின்ற அந்த அகிலம் மாயாட்சிகரன் காரணபுரம் நானே ஆனேன் கருணை வாரதியே உண்டன் கரையிலா உருளினாலேன் அதனாலே காரணபிரமம் கானபுரம்க்கு அஷ்டானமாகிய பிரமசுவரமாக ஆகவே சாதாரண லோகத்தில் உள்ள சிற்றூர் முதல் அதனை படைத்து காத்து அழித்து மறைத்து அழைச்சிக்கூடிய காரியமங்கள் வரைக்கும் எல்லாம் என்னுடைய மாயின் சாமர்த்தியத்தினாலே தோற்றங்கள் எவ்வளியா வேறு கிடையாது அப்படி இருக்கிறதுனாலே அந்த மாயை மாயா காரியங்களெல்லாம் எனக்கு அந்நியமும் இல்லை அனநியமும் இல்லை கற்பி சம்பந்தத்தினாலே தோற்றம் அதனால் நான் ஆகியிருக்கேன்னு தவறில்லை இப்போது அவருடைய சாந்தபிரமத்திலேயும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு மனவரிவாக இருக்கு அங்கே இது முடியுமா சாதாரண தெய்வ மதங்களை ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் அதிர்ஷ்டான சேதன்யத்தை உணர்ந்தால் தான் இதெல்லாம் தெரியும் அது வரைக்கும் மாட்டான் பஞ்ச கிருத்தியம் செய்யக்கூடிய பஞ்சமூர்த்தி இருக்காங்களே அவர்கள் அதிர்ஷ்டான செய்தன் எதுவோ அதே தான் எனக்கும் இஷ்டான செய்தால் எல்லாம் ஒன்று தான் அந்த கானபிரமத்தினுடைய அம்சங்கள் அவர்கள் அங்கங்கள் அவங்களாம் கானபுரமும் அம்சியாக இருக்கு அதனுடைய வடிவங்கள் அதனுடைய செயல்பாடுகள் இதை ஐந்தும் செய்கிறது கானபுரம் செய்கிறது தான் அங்கங்கள் நம்முடைய சரீரத்தை வைத்து காணபுரமத்தை நினைவு பண்ணலாம் கைகால் முக்கு இதெல்லாம் இருந்து கொண்டு சரீரம் எப்படி விவாதம் பண்ணுகிறதோ அதை விவாதம் பண்ணக்கூடிய ஜீவன் அருவமாக இருக்கிறாங்கனோ கர்த்தாக இருக்கிறாங்கனோ ஓக்தாக இருக்கிறானோ அப்படி போல் அருவாக இருக்கிற கடவுள் ஐந்து வீத உருவம் தாங்கி வருகிறார் அதை இந்த சாக்தியை மதத்தில் உருவம் பஞ்சசயணம் பஞ்சசயனத்தை அந்த ராஜேஸ்வரிக்காலம் பாருங்கள் பிரம்மா சுத்ரா மகேசன் நாலு பேர் அந்த கட்டிலாம் படம் போட்டு காட்டுருவாங்க அதில் சதாசிவங்கிற அந்த மூர்த்தம் வந்து இந்த அம்மாவுக்கு ப உக்கா படுக்கையும் உட்காந்துக்க அதெல்லாம் படம் போட்டு இப்படி எல்லாம் மானத்தை வாங்குவாங்க அந்த அம்மா தான் ராஜேஸ்வரர் ராஜ் எல்லாத்துக்கும் மேலே இருக்கேன் அதாவது பிரம்மஸ்வரூபத்தை அப்படி இருக்குன்னு உருவம் சொல்கிறது இல்லை ராஜேஸ்வரி தான் இருக்கான் பெண்பாளம் வந்து கூத்துறாங்க பாருங்கள் ராஜ ராஜேஸ்வரி அது கூத்துறாங்க இங்கே நாம் சொல்கிறது அதே தான் நாம் உருவத்தை காட்டுறதில்ல அப்படி சச்சியானந்த பிரம்மம் அது அதிஷ்டானமாக இருக்கிறது அது சச்சியானந்தம் உங்களுக்கு அரிஷ்டானந்தான் அதுக்கு அதிஷ்டானந்தான்னு காட்டுறோம் அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெண் வடிவம் காட்டி இந்த பெண்ணு தான் அங்கே ராஜேஸ்வரியா எல்லாம் படம் போட்டு காட்டுறாங்க அதை ராஜசீடாக கொம்படணுமா அதே மேரு மேர்மலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க வேதந்த கருத்துக்களை இந்த சமயவாதிகள் ஒருத்தரும் இந்த இஷ்டத்துக்கு இ இழுக்கிறாங்க இழுத்துக்கிட்டு மூலத்தை மதிக்கிறதில்லை அவங்க மட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க விவகாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை தகராறு வர்றது காரணம் தான் எங்கள் சாமி பேருக்கு உங்கள் சாமி செய்மரத்தானு செய்யும் இப்போ அதிவேதில் அப்படி கிடையாது எல்லா சாமிகளும் அதிர்ஷ்டான செய்தினும் நானாக இருக்கிறேன் அதுதான் பிரம்மஸ்வரம் அந்த பிரம்மஸ்வரம் எதுவும் அது எனக்கும் அதிர்ஷ்டானது தான் அதனால் என்னை தவிர வேறு இல்லை இது நாமருவம் எல்லாம் மாய மாயா காரியங்களை தவிர தோற்ற மாத்திரம் தவிர வேறு கிடையாது உள்ள அவர்கள் எனக்கு அன்னியமாக இருக்கான அன்னியும் இல்லை அனநியமாக இருக்குது அன்னியும் இல்லை இப்போ எப்படி இருக்குது கர்ப்பி தோற்றது அப்படிங்கிறது அதிசயத்தோம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் கருணை வாரதியே உண்டன் கரையிலா வள்ளினாலே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல பரசக சீவராணேன் பரசக ஜீவரற்ற ஒரு சிதா காசமான உருவமா பரமமானேன் சர்வ சான்றாகி நின்ற சந்தத ஐநூற்றி அறுபத்தி நாலாவது பாட்டு மீண்டும் சொல்கிறார் பர ஜக சிவம் சீவர் ஆனேன் அதாவது ஜெகஜீவ பரம் என்னும் முப்பத்தி ஐந்து தத்துவம் ஆனேன் அர்த்தம் முப்பத்தி ஐந்து தத்துவங்களில் ஜகமும் ஈஸ்வரனும் இவர்கள் எல்லாம் அடங்கி போயிட்டாங்க அப்படிப்பட்ட இது எனக்கு இன்னொருத்த தோற்றமாக இருக்கிறது பர ஜக சீவரற்ற ஒரு சிதாக்காசம் ஆன உருவமாம் பரவமானேன் அந்த பரசிவ ஜகம் பரசீவ ஜகம் இருக்கு அது இல்லாத நிலையும் எனக்கு ஒரு சித்தாகாசம் ஒப்பற்ற சமானமில்லாத சித் அறிவு வெளியாகவே நான் இருக்கிறேன் இந்த அனுபவம் சுழித்தி அவசியில் பார்க்கலாம் சமாதியில் முழுமையாக பார்க்கலாம் ஞானிகளுக்கு சமாதி அவசிய முழுமை அஞ்ஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு தான் இல்லையே மூச்சுக்களுக்கு தான் சொல்லுத்திய அவசியம் அஞ்ஞானிகளுக்கு சொல்லி அவசியம் அது அவர் கிடையாது அது ஒரு அவசர தான் அஞ்ஞானி இருக்கு அந்த ஜெகஜீவபுரம் ஜன்னம் முப்பத்தி நாலு தத்துவங்களோடு கூடி இருக்கிறதும் உண்டு ஒரு சிதாகாசமான இருக்கிறேன் அது இல்லாமலும் உண்டு இது அஞ்ஞானிகளுக்கு தெரியாது மூச்சுக்களுக்கு சொலுத்திய அவசியமாக பார்த்துக்கலாம் அஞ்ஞானம் உண்டு சமாதியில் ஞானிகளுக்கு அஞ்ஞானம் கூட இல்லை இந்த ரெண்டு அனுபவம் அதை கொண்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் பிரம்மஸ்வரூபத்தினத்தில் நாம பதார்த்தங்கள் ஒடுக்கம் உண்டு வெளிப்படுது உண்டு இங்கே இருட்டு இருக்குது வெளிச்சம் வந்தால் இருட்டு அடங்குறது வெளிச்சப்படனா வெளிப்படுது வேறியும் போக வேண்டதில்லை அப்படி போல் இந்த மாயை மாயாகாரியங்கள் மாயெல்லாம் பரணாமடையும் போது தோற்றம் உண்டு பரணாமல் தோற்றம் இல்லை அந்த ரெண்டுகளிலையும் என்னுடைய அதிஷ்டான அதிஷ்டானமாக எண்ணத்துக்கு தோற்றமாக இருக்கிறது காணப்படுகிறது என்று சொல்றார் அதனால சர்வ சான்றாக நின்ற சந்ததம் சந்தத போதமானேன் சர்வசாட்சியாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கேன் எப்போதும் அறிவடியுமாக தான் இருக்கேன் அந்த மாயை வெளிப்படும்போதாக அறிவு அது ஒடுங்கும்போது அறிவு இல்லைன்னு அர்த்தமில்லை அப்போதும் அறிவுண்டு உண்டு குழிச்சு காலம் போல் அதோட நிருமமான் மமா ஏன்னா எனது எனதுங்கிற பாவனை என்கிட்ட இல்லை நிர் அகங்காரம் அகாம் நான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த அபிமான விருத்தியும் இல்லை நிருமலை மலம் குற்றங்கள் நாமரூபத்தை இல்லை சத்தியபூசி எல்லாம் குற்றங்கள் அதுவும் இல்லை இப்போது இப்படி எப்படி இருக்கேன் இவையெல்லாம் இல்லாத சுரூபமாக இருக்கிறேன் அது உண்மை சுரூபம் ஆகவே நாமரூபங்கள் தோற்றும் போது அது அனைத்து விதமான பதால் பரிணாமடை அர்த்தம் அந்த நிலை இல்லாத நிலையும் உண்டு எனக்கு நிருபமாக எனதுன்னு சொல்லுறதுக்கு ஒரு பொருள் கிடையாது ஒன்று வாஸ்தமான பொருளாக இருந்தால் எனது சொல்லலாம் பொய் பொருளாக இருந்தேன்னு சொல்ல முடியுமா கால்ஜனம் அது எனக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா அது எனக்கு உரிமை அடுத்தவங்க தான் வந்தோன்னா கேஸ் போடுவேன் சொல்ல முடியுமா இல்லையே பதார்த்தமாக இருந்தால் கேஸ் போடலாம் கிழிஞ்சியில் வெள்ளி தோற்றுறது அந்த வெள்ளி என்ன எனக்கு தான் அது யாரும் சொல்லப்படாது அப்படின்னாக்கா அது வெள்ளியாக இருந்தால் சொல்லப்படாது தான் அது வெள்ளி இல்லையே அப்படி போல் எனதுங்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது உலகத்தில் அந்த பாவனை தினம் இருக்குது ஞானிகளுக்கு அதுக்காக சொல்கிறது அதேமாதிரி அகம் காரணம் நான் என்று அபிமானம் கிடையாது எந்த பொருளையும் நானுங்கிற அபிமானம் கிடையாது ஆத்மா தன்னோட உண்மை சொலுத்தே நானுங்கிற வேறு எந்த நமறு ப பதார்த்தங்களில் நான் அபிமானம் கிடையாது மலம் அஸ்தங்கள் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு அஸ்தம் சொல்லப்பட்டிருக்கு துளசீர தத்துவங்கள் சுற்றுசேர தத்துவங்கள் காணசீர தத்துவங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு அதே அர்த்த அஸ்தங்கள் கிடையாது அஸ்தங்கள் அற்ற நிலை எதுவோ அதுதான் நானாக இருக்கிறேன் அதான் சர்வ இருக்கிறேன் இப்படிப்பட்ட பாவனை திடபாவனை இருக்கே இதை ஞானத்தினுடைய அடையாளங்கிறது அது அது அருள் சமாதி வந்து வெளியே வரும்போது அது இடப்படம் அது வரைக்கும் அபியாசம்தான் சட்டியானது சூழலில் போட்டு சுட்ட பிறகு வெளியே வந்தால் தான் அது இடம் தண்ணிக்குள் ஓரலாம் அது வரைக்கும் அது சாதனம் தான் சட்டி முழுமையாடையில் அடைஞ்சு கொண்டு இருக்குது அவ்வளோதான் வெயிலில் வச்சு காய வச்சால் உருவம் இருக்க வழியே உபயோகம் தேவாது சூழலை வச்சு சுட்டு வெளியே வரும் வந்த பிறகு எல்லா போயும் பண்ணிக்கலாம் அதுபோல் அபியாச காலம் பரவ ஞானம் வந்து பரவச்சத்துக்கு பிறகு நித்தியாசனம் அப்புறம் ச சமாதிகள் செகுதி சமாதிகள் இதெல்லாம் போய் நிர்வகி சமாதி நிர்வகி சமாதி ஆகி அப்புறம் வெளியில் வரும்போது தான் இந்த பாகனம் உண்டாகும் அந்த அளவுக்கு சாதனம் செஞ்சாகணும் அப்படி செஞ்சால் அந்த நிலை வரும் என்பது இந்த பாட்டில் சொல்லிவிடுகிறான் சார்ந்துள்ள சாட்சியானேன் அகிலமான் ஜகத்தினுக்கும் அமர தேட்டானேன் எகுது முன் போகம் போக்தேதன வேறாய் தோன்றிற்று அகுதலாம் என்று நானே ஆகினேன் அந்த அந்த அப்படின்னு தரத்தஞ்சாத பாட்டு சகல பூதத்திடத்தும் சகல பூதம் என்ன பஞ்சபூதங்கள் அது சூட்ச பஞ்சபூதங்கள் சோழ பஞ்சபூதங்கள்னு சொல்லப்பட்டுருந்தேன் அதனால் எல்லா பூதங்களிடத்தும் சார்ந்துள்ள பொருந்து சாட்சியானேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் எனக்கு கண்ணிமே எந்த நாமரபும் கிடையாது அதனால் எல்லா பூதங்களுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் அகிலமாம் ஜகத்தினுக்கும் அமர் அதிஷ்டானமானேன் அது பஞ்சபூத காரியமாகிய அகிலமான ஜெகமான ஈரில் பதினாலு லோகங்கள் அல்ல சொர்க்கமந்த பாத மூணு லோகங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அதற்கெல்லாம் நான் அதிஷ்டானமாக இருக்கிறேன் அமர் அதிஷ்டானம் பொருந்தி அதிஷ்டானமாக இருக்கிறேன் எனக்கு கன்னிமாக ஒரு பதார்த்தம் கூட எகுது முன் போகம் போக்தா ஈது என வேறாய் தோன்றிட்டு அஞ்ஞான காலத்தில் எது எது போகம் என்றும் போக்தா என்றும் போகி என்றும் எனக்கு அந்நியமாக தோற்றிட்டோ அவச்சார காலத்தில் தோற்றிட்டு அப்படி தோற்றும் போது அதை பற்றி விவகாரங்கள் நடந்தன அது பலன்களில் சுக்கம் அடைந்த அடைய செய்ய முடிந்தது இப்போது அதெல்லாம் போச்சு எப்படி இருக்குது அகுது எல்லாம் இன்று நானே ஆகினேன் அந்த அந்த ஆச்சரியம் ஆச்சரியம் அது இன்று எப்படி இருக்கு நான் தான் நான் அந்த துக்கம் இருக்கா அப்படின்னா துக்கம் இல்லை மித்தியார்த்த நிச்சயம் பண்ணதுனால அந்த மித்தியார்த்த பொருளும் என்னை அந்நியமாக இல்லாததுனால நானே சொல்கிறது அவ்வளோ மித்தியார்த்த நிச்சயம் மித்தியான பொருள் தானா தினத்தில் அபேதமாக கற்பி தவிரமாக தோற்றினாலும் கூட அதோடைய தன்மைகள் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் நானே சொல்லலாம் உபசாரம் சொல்கிறது வாசமாக கிடையாது சட்டையை போட்டிருக்கோம் சட்டை போட்டுருந்தாலும் உடம்புக்கு அன்னிமே இல்லைன்னாலும் கூட அது கற்பி சம்மந்தம் மேலே வாச சம்மந்தம் சட்டை கிடையாது சதிகிறதுக்கு அப்போது எங்கேயா போனாக்க என்ன வந்திருக்கீங்க எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்திருக்கேன் என் சட்டையே வந்திருக்குன்னு எதாவது சொல்கிறாங்களா நானும் என் சட்டை ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை சட்டை அவேதம் ஆகிடுச்சு அப்போது சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு இருக்குன்னு பானம் இருக்கிறது இல்லை நான் இப்போது போய்கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாம் சொன்னாலும் கூட அது சட்டை கூட வருது கூட வரும்போது என் சட்டை கூட வந்துக்கிட்டு இருக்கு அதனால ஞாபகத்துகிட்டே இருக்கேன் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோமா ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன செய்கிறோம் அதை பற்றி ஞாபகமே இல்லை நான் பாட்டு போனேன் விவகாரம் பண்ணுறது எல்லாம் செய்கிறோம் அப்புறம் அது வேணான்னு சொல்லும்போது கல்டி போட்டுறோம் தஞ்சாவூர் போயிடுது அப்போது அப்போது சட்டை இல்லாமையும் போகிறேன் வேலையில் நான் இப்போ சட்டையெல்லாம் வந்திருக்கேன் அதனால் ஒரு கொஞ்சம் மேலே இருந்த ஒரு ஆள் போயிட்டான் இப்போ நான் வந்திருக்கேன் நான் ஒரு பாதியால் சட்டை பாதியால் அப்படின்னு சொல்கிறோமா அதுவும் கிடையாது இப்போ என்ன செய்யணும் அது ஏதோ ஒரு காரணத்தினால போடணும் பாதுகாப்புக்கோ அல்லது அளவுக்கோ போடணும் அது ஏதோ காரணத்துல கழட்டி போட்டுரும் அவ்வளோதான் அப்படி இருந்தாலும் விவகாரத்தில் தான் இருக்கேன் வழியும் அது பிரித்து பேசுகிற பாவனை கிடையாது அது நம்மள ஒன்றும் பண்ணதும் அது ஜடமானதுனால என்ன பண்ணணும் நம்ம போ போட்டால் போட்டு வேண்டியது தான் கல்னால் கழட்ட வேண்டியது தான் இந்த நாமரக பிரபஞ்சம்னா ஜடம் அது சட்ட மாதிரி அது மாயை மயா சம்பந்தம் ஏற்படும்போது போட்டுக்கிறோம் வேண்டான்னு சொல்லும்போது நிறுத்திடுறோம் நீக்கிடுறோம் நீர்த்தி ஆசனத்தினால நீக்கிறோம் நீக்கிறதுனால அது போகிறதும் இல்லை அது நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு தொந்தரவும் இல்லை ஆனால் இப்போது அஞ்ஞான கால தொந்தரவு இருக்குது போகம் போக்தா போகி என்ன நினைக்கிறோம் அஞ்ஞான காலத்தில் சிரமமாக இருக்குது அது வெயில் காலத்தில் சட்டசிரமாயிருக்கு அப்போ வெயில சட்டை போட முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது என்று சட்டையை தூக்கி தூக்கி விட்டுக்குவாங்க விசிட்டு போடுவாங்க அதே போல் அஞ்ஞான காலத்தில் இந்த மாயை மாயாக காயினா துக்கம்தான் கொடுக்குது எந்த ரூபத்தில்தான் துக்கம் கொடுக்கும் அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய அதனை விசாரதிஷ்டினால் ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கு இது ஒரு ஜடம் இது இருந்தாலும் போனாங்கன்னா எது எது போகம் போக்தா போக்கியம் காண்டலமோ அதெல்லாம் இப்போ கிடையாது நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற பாவனை வருதுன்னா அது அவ்வளோ தூரம் விசாரம் பண்ணி திடமாகணும் சாதாரணம் வந்துடுதில்லை இதெல்லாம் இப்படி வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கு அப்படி ஆ வந்தது என்பது ஆச்சரியமான விஷயம் சொல்லி முடிக்கிறார் எகுது முன் போகம் போக்தா ஈது வேராய் ஈதன வேராய் தோன்றிற்று அகுதலாம் என்று நானே ஆகினேன் அந்த வந்து ஆச்சரியம் ஆச்சரியம் என்ற அகளு ஆனந்த சிந்து வாழிய வெண்ணிடத்தில் பகுதிய வாயுவின் தன் பலவித சலனத்தாலே வெகுவித ஞானமாகும் விசித்திர வலைகள் தோன்றி அபுதுகள் அடங்கினாலும் ஆகுவனக் கொண்டில்லை ஆட்டில் மீண்டும் விசாரமாக சொல்கிறார் சமுத்திரமாக அன்னிக்கிறார் அகலும் ஆனந்த சிந்து விசாரமாக இருக்கிற சமுத்திரம் விசாரமாக இருக்கில்ல அப்படி போல் இங்கே ஆனந்தம் விரிவாக இருக்குது சுருக்கமாக இல்லை எங்கெங்கே அதிஷ்டான சைதன்யமாகிய பிரம்மசுரம் இருக்கோ அங்கெல்லாம் சமுத்திரமே தான் ஆனால் சமுத்திரம்தான் அப்படி சிந்து ஆகிய சமுத்திரமாகிய என்னிடத்தில் ஆனந்த சமுத்திரம் இது அதே உப்பு சமுதிரம் பகுதியாக வாயுன்ற வாயுவின் தன் பலவித சலனத்தாலே அந்த சமுதிரத்தில் காற்று சம்மந்தம் உண்டு அதே போல் இங்கேயும் உண்டு காற்று சம்மந்தம் என்ன சம்மந்தம் மாயின் சம்பந்தம் அதான் காற்று இங்கே எங்கும் ஒரே மாதிரி இருக்க மாய சம்மந்தம் ஏற்பட்டு போச்சு சமுதிரத்தில் காற்று சம்மந்தம் இல்லைன்னாக்கா சமுதிரம் ஆடாமசாரம் தான் இருக்கும் காற்று சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு அதுபோல் இங்கே மாயா சம்பந்தம் ஏற்பட்டது அந்த காற்று சம்பந்தம் எப்போ ஏற்பட்டது இப்படி ஏற்பட்டது அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது சீட்டு காலத்தில் ஏற்பட்டது இது அனாதி சொல்லப்படுறதுனால எப்போ ஏற்பட சொல்ல முடியாது அடிப்போல் பகுதியாக வாயுவின் தன் பலவித சலனத்தாலே மாயக்கு என்ன வேலை பண்ணாமலை இருந்தான் சஞ்சல மலை இருந்தான் அலைகளுக்கு என்ன வேலை சமுதிரத்தில் அலைகிறது தான் அதான் என் பேர் அலையன் பேர் அலைகின்ற வேலை தான் சஞ்சனமடைகள் பரிணாமடைகள் தான் அப்படி போல் இங்கேயும் காட்சாந்தத்தில் பலவித சலனத்தால் வெகுவித நியாயமாகும் அதனால் அனந்தங்கோடி உலகங்கள் தோட்டிக்கணும் அந்த உலகம்னா இருபது பதினாலு சுருக்கமாக சொல்கிறது உட்பிறல் ஏராளம் இப்போ இந்த உலகமாகங்கிறாங்க உலகத்தை அஞ்சு கண்டமாகங்கிறாங்க ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்ன பிரிக்கிறாங்க அதுலேயும் உட்பிரிவுகள் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதுபோல் வெகு விதமுங்கிற அந்த வெகுவித ஞாலமாகும் விசித்திர அலைகள் தோன்றி இந்த மாயின் சாமர்த்தியத்தினால அனந்தங்கோடி மாறுதல்கள் காணப்படுகின்றன சாமர்த்தியம் அப்படி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவனை சரி அப்படி தோற்றிச்சு அதனாலே எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது அகுதுகள் அடங்கினாலும் அது மீண்டும் ஒழுங்குதே பிரளயத்தில் தினப்பிரளயம் யுகப்பிரளயம் மகா பிரளயம் இப்பிரளயங்களில் ஒடுக்கத்தானே செய்து அது ஒழுங்கினாலும் கூட எனக்கு ஆகுவது ஒன்றும் இல்லை எனக்கு இதனால் லாபம் நஷ்டமில்லைன்னா எதுவுமே கிடையாது எப்படிப்பட்ட விசாரம் பாருங்கள் உலகர்கள் அநாதியாக ஊற்றதம் மத்தியாச நிலைமையா நிறவி கற்ப நிற்கல வடிவாமெண்ணில் பலவித தூளமாதி பகுப்பினை கற்பிக்கின்றார் கலைகணம் கற்பமாதி கான்மிசை கற்பிப்பார் போல் உலகர்கள் அஞ்ஞான காலத்தில் இது ஜீவரெல்லாம் அநாதியாக உற்ற அனாதிகாலந்தொட்டே இருக்கின்ற தம்முடைய அத்தியாச நிலைமையாய் நிலைமையாய் அத்தியாசத்தின காலம் அந்த நிலைமையாம் நிர்விகற்ப நிற்கல வடிவாம் எண்ணில் எந்தவிதமான மாறுபாடும் இல்லை பரிணாமம் இல்லை நிற்கலம் வடிவம் இல்லை அப்படிப்பட்ட என்னிடம் அந்த இடத்துல பலவித தோலமாதி பகுப்பினை கற்பிக்கின்றார் கற்பின்தான் அஞ்சான காலத்தில் எத்தனை எத்தனை யோ விதம் ஜெகஜீவ வரம் வேணும் முப்பத்தி எணி தத்துவங்களாக கற்பிக்கிறார்கள் அத்தியாசத்தினோடு தான் அப்படி அஞ்ஞான காலத்தில் ஜீவர்கள் கற்பிக்கின்றார்கள் ஆனால் கலைகன் கலைகணம் கற்ப மாதிரி கால்மிசை கற்பிப்பார் போல் கலை அதாவது சிறிது நேரம் ஒரு இசைலை கற்பமாதி கற்ப காலம் தோற்றுவது போல் காலம் கான் இசை என்ன காலம் இசை கால் காலனை காலம் இசை கற்பிப்பார் போல் வித்தக்காரங்க இருக்காங்கல்ல கொஞ்சம் நேரம்தான் அந்த செய்தி இருக்கும் அது பெருசாக காட்டுவாங்க கொஞ்சம் சின்ன சாமானமாக இருந்தால் பெருசாக காட்டுவாங்க அது சிறிது நேரம் இருக்கிறது ஒரு விபமாக இருக்கிற மாதிரி காட்டுவோம் இந்த சினிமா படத்தில் எப்படி காட்டுறான் பாருங்க என்னென்னமோ காட்டணும் பாட்டு கொஞ்சம் நேரம் இருக்கு மாதிரி அதாவது சில சினிமா இதில் கதை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை சொல்கிற மாதிரி இருக்கும்போது நான் காட்டிக்கிட்டே இருப்பான் வரைச்ச காலங்களும் மாதிரி காட்டுவோம் அப்புறம் கடைசியில் கதை முடிக்கும்போது இப்படி தான் கதை நடந்ததுன்னு சொல்லி முடிப்போம் என்னையாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு மாயாஜாலங்கள் இதை மாயாஜாலம் வித்தகாரன் சின்ன சமாச்சாரத்தை பெருசாக காட்டுவான் பெருசு சின்னதாக காட்டுவான் அப்படி போல் இந்த கன நேரத்தை மகத்தாக காட்டுவான் மகத்தை கணமாக காட்டுவான் அப்படியும் உண்டு அவ்வளோக்கு இடம் கொடுக்கும் இந்த மாய் அதுதான் அணுவுக்கும் அணு நானே அப்படி மகத்துக்கும் மகத்து நானே பிரம்மகிதில் வரும் அணுவுக்கு அணு நானே அப்படி மகத்துக்கும் மகத்து நானும் தான் அப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்கிறேன் சிறிதுக்கெல்லாம் சிறிதாகவும் இருக்கிறேன் பெரிதுக்கெல்லாம் பெரிதாக இருக்கிறேன் மயை மயா காயங்கள்லாம் வெறும் தோற்றம்தான் அப்படி தோற்றமாக இருக்கிறாவது அல்ப காலத்தையே மகத்தாக காட்டும் மகத்த காலத்தையே அல்பமாக காட்டும் அதை சாமரிச்சி உண்டு நியமங்கள் போய் என்று வேக சொல்றாங்க வேதான் சொல்லலாம்னு சொல்ல கற்பித காலம் சொப்பனத்தில் வரக்கூடிய நூறாண்டு அனுபவம் ஜாக்கிரத்தில் பத்து நிமிஷம்தான் ஆயிருக்கும் அது எப்படி வந்தது அப்படி ஒரு சாமர்த்தியம் உண்டு அந்த மாயக்கு நித்ரா தோஷம் தோ நித்ரா தோஷம்னு சொல்லுவாங்க தோசைத்தி நித்ரா தோசை அவித்தேன்னு பேர் கொடுத்துருக்காங்க நூறு வருஷம் அனுபவம் இங்கே கிடையாது பார்த்தா பத்து நிமிஷம் தான் ஆச்சு பழுத்துங்கி இருந்தது பத்து நிமிஷத்தில் நூறு வருஷம் அனுபவம் சரி இங்கே நமக்கு நூறு வருஷ அனுபவம் இருக்கு அங்கே பத்து நிமிஷத்தில் முடிச்சிடும் சொப்பனம் பத்து நிமிஷம் பணம் ஆகியிருக்கும் எங்கள் ஜாக்கிரவாசியில் கண்ட இந்த அனுபவம்லாம் அங்கே பத்து பத்து நிமிஷத்தில் காட்டும் அப்படி தாமர்த்தி உண்டு காலங்கள் தேசங்கள் எப்படி பொய் அப்படி காலமும் பொய் சொனத்தில் இந்த தேசமும் காலமும் பொய்ன்னு சொல்கிறது இது இருக்கு சுழித்தில இதுவும் இல்லை இங்கேயாவது கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லுது அது கூட்ட குறைச்சல காலமே இல்லை தேசமும் இல்லை எதுவுமே கிடையாது தோற்றமே இல்லை வரங்களே என்னை இப்போ தான் படுத்தேன் அது கூட விழிஞ்சிச்சா அப்படிங்கிறான் இப்போ தான் படுத்தேன் அது விழிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அது எப்படி வரும் அப்படின்னா காலமே இல்லை அங்கே கலாதிதனாக இருக்கிறேன்னு சொல்ல துளித்தவாசிக்கு உதாரணம் சரி ஜாக்கிரவாசியா அந்த அனுபவம் நம்ம கொண்டு வயசு அறுபது எழுபது ஆச்சு பழசி அனுப்பிச்சி பாருங்கள் இப்போ தான் இருக்கும் ஒரு நிமிஷம் போகிற கஷ்டமாக இருக்கு எப்போ கஷ்ட காலத்தில் நோய் வந்து தூக்க காலம் வரும்போது என்னையா பொழுதே விட மாட்டேங்குது தூக்கம் வரமாட்டேங்குது பொழுதே விட மாட்டேங்குது அப்படியே கஷ்டம் இருக்குது நல்லா தூங்குங்க இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சு வச்சா அப்படிம்பா அப்போ இது எதனால் மைண்ட் சாமர்த்தியம் தேசங்கள் காலங்கள் நியமங்கள் எல்லாமே மித்தை தான் அப்படி காட்டும் நான் அனுபவத்திலே இது சின்ன வயசில் நடந்ததுனால் இப்போது கனவு நேரமாக போன மாதிரி தான் இருக்கும் வழியாக அது ஒவ்வொரு சனமாக தான் போய்கிட்டு இருக்குது ஆனாலும் இப்போ அப்படி இல்லை ஒட்டு மொத்தம் ஒரு கனத்தில் முடிஞ்ச தெரியும் இத்தனை வருஷம் ஏதோ சரி பிறந்த இறந்தால் வளர்ந்தோம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் படித்தோம் செஞ்சோம் ஏன் பிழைச்சோம் தீர்ந்து போயிச்சோன்தான் முடிஞ்ச போய் என்ன இருக்குது அதனால் நினச்சி பார்த்தா ஜாகர அது அல்மா தெரியுது சொப்பன அல்மா தெரியுது ஜாகரஹாசை நிலை ஜாகிரத்திலே அது ஆல்பம் தெரியுது சொப்பனத்தின் ஜாகரத்தில் உள்ள சொப்பனத்தில் ஆல்பம் சொப்பத்தில் அல்பம் இது எல்லா ஆல்பமும் சுலுத்திலே காரணமே சுத்தமாக இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு ஞானிகள் அனுப்பும் அதனால இதெல்லாம் வெறும் தோஷம் என்பது விசாரவெட்டிக்கு நல்லா தெரியுதுங்கிறார் தான் சொல்கிறார் கலைகணம் கற்பமாதி காண்மிசை காண்பிப்பார்போன் கற்பிப்பார்போன் காலத்தை பொத்துிட்டக்கூடியவ வித்தகங்க இருக்காங்களே அவங்க இப்படிலாம் காட்டுவாங்க அதுபோல் எங்கேயும் வேறும் தோட்டம்தான ஒளி கிடையாது ஒவ்வொரு ஜனமும் போகிறது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம் சில சமயங்களில் இத்தனை வருஷங்கள் அனாதுக்கா சனம் மாதிரி தான் இருக்குது நினைக்கிறது நினச்சி பார்த்தாக்கா இத்தனை வருஷமாக ஆகிடுச்சி இத்தனை வருஷம் எப்படி தான் போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அந்த மாயைக்கு காலமும் கற்பித்தவங்கிறது எதிராலும் தெரிஞ்சுக்கலாம் தேசமும் கற்பிதம் காலமும் கற்பிதம் வஸ்துக்களும் கற்பிதம் தான் இவ்வளவு மயின் சாமர்த்தியம் இருக்கு இப்படிப்பட்ட விசாரணை செய்கிறதுனாலே இதிலிருந்து ஒரு அதிசயமோ அல்லது ஒரு ஆக்கிரகமோ உண்டாறது நியாயம் இல்லைங்கிறார் அதான் சொல்ற ஒன்றும் காணார் அதுதான் பரம வைத்தா தெளிந்தவர் தெளிவுன்னு வாரமாக இருந்த தங்கள் வருணமாச்சிரமன் சொன்ன பார காரியமானான் பல்கு உபகாரமாக நேரதா செய்வர் திரு இறைவிடாஜி முக்கிய விட உள்ளேன்